அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் நான்காம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி ஆச்சரியமான சம்பவங்கள் சுவாமிகள் முன்னிலையில் நடக்கும் அவற்றுள் சிலவற்றை ஆங்காங்கு குறிப்பிடுவோம் அவைகள் சித்து விளையாட்டுகள் என்று தோன்றாமல் தானாக நடைபெறும் ஸ்ரீ அரவிந்தர் மகான்கள் சித்திகளை நிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே சித்து விளையாட்டுகள் புரிவார் என்பார் சித்திகள் ஞான சாதனையாக ஆத்மிஷ்டைக்கு பெரிய தடையாகும் ஆகாச கமனம் போன்ற சித்திகளின் மனம் ஈடுபடுமாகில் இடையறாது பிரம்மானுசந்தானம் செய்வது எப்படி ஆக சித்தியில் ஈடுபட்ட மனம் பல சித்திகளில் ஆசை கொண்டு அலையும் ஞானம் பெறும் வழி அடை பெறும் நித்யா நித்திய விவேகம் படைத்த தீவிர முமுட்சு அனித்தியமான சித்திகளை விரும்ப மாட்டான் பறக்கவும் மண்ணிலே நுழையவும் வானவர் வணங்கவும் மற்றொருவர் ஊனிலே புகுவதற்கும் அவரவர் உழந்தனில் நினைத்ததை உரைக்கவும் போனது ஓர் உயிரை எழுப்பவும் அணிமாதி அஷ்ட சித்தியெல்லாம் கைவரினும் இவை அனைத்தும் ஞானியின் பாத தூளிக்கு இணையாகார் ஆகவே ஞான போதகரான சத்குருநாதர் சித்திகளையும் சித்திகளை வெளிக்காட்டுபவரையும் இகழ்ந்தே பேசுவார் எனினும் அவரோ ஞானசித்தர் இயற்கையாகவே சித்திகள் அவரிடம் அமைய பெற்றிருந்தன தாம் அவற்றை விரும்பாவிடனும் யோகத்தினாலும் கடும் தவத்தினாலும் அவரை தாமாக வந்தடைந்த பல்வேறு சித்திகள் அவரிடம் இருந்தன பிரம்ம அவர் ஆத்மானந்திலேயே கிளைத்திருப்பவர் அவற்றை எப்படி வெளியே காட்டுவார் ஆத்மாவே சத்தியம் என்ற அறிவு விழிப்பினால் எல்லா சங்கற்பங்களும் அறவையை ஒழித்து ஜீவத்துவம் நசித்து மனோநாசம் வாசனாட்சையும் அடைந்த அவரது சுத்த சத்துவ மனதில் சங்கற்பங்கள் தான் எப்படி தோன்றும் எனினும் சுத்த ஸ்படிகத்தில் பாயும் சூரிய வெளிச்சம் போல ஆண்டவனின் அருள் ஈஸ்வர சங்கற்பமே கருணாமூர்த்தியான அவரை நிமித்தமாக கொண்டு வெளிவரும் போது அதி ஆச்சரியமான சம்பவங்கள் நிகழும் மாலை நேரத்தில் அவ்வூரில் பணியாற்றும் ஆசிரியர்கள் வருவார்கள் அன்று வந்த தபால்களுக்கு பதில் எழுதும்படி சுவாமிகள் கூறுவார் அவர் கூறுவதை ஆசிரியர்கள் எழுத வேண்டும் சில சமயம் வெகு வேகமாக போவார் எழுத முடியாமல் சில விஷயங்களை விட்டுவிட நேரும் எழுத்துப்பிழைகளை திருத்தமும் எழுதாமல் விட்ட விஷயங்களை கடிதத்தில் சேர்ப்பதற்காகவும் எழுதிய எழுதியதை மீண்டும் படிக்க சொல்வார் எழுதும் போதே தூரத்தில் இருந்தே அறிந்து எடுத்து சொல்வார் அன்னாருக்கு சொல்லவும் என்பதை அன்னாருக்கு சொல்லவும் என்று எழுதும் சரியாக எழுது என்பார் பக்தர்களின் தகுதிக்கேற்ப பதில்களில் தெய்வீகமும் ஆன்மீகமும் உள்ளடக்கியதாக இருக்கும் ஸ்ரீ பகவத்கடாட்சம் பெற்று சத்குருநாதன் திருவருள் பெற்று உடல் பிணி அகன்று பகவத் ஸ்மரணை இடைவிடாமல் பெற்று உயும்படிக்கு வேண்டி பக்த சிகாமணிக்கு அநேக என்று தொடங்குவார் இதுவே ஒவ்வொரு கடிதத்திற்கும் வெவ்வேறு விதமாக சொற்கொள் அமையும் ஆனால் கருத்து ஒன்றாகவே இருக்கும் சுவாமிகளிடம் தபால் எழுத ஆசிரியர்கள் சற்று தயங்குவார்கள் ஒரே ஒரு முறைதான் கூறுவார் என்ன சொன்னீர்கள் என்று மறுபடியும் கேட்க கூச்சமாக இருக்கும் கவனம் சிதராமன் ஒருமுக நோக்கோடு உட்கார வேண்டும் சித்தலிங்க மடத்தில் சுவாமிகள் சில பக்தர்களுக்கு எப்போதாவது தமது பாதார நேரடியாக பூஜை செய்யும் வாய்ப்பு தருவார்கள் அவை பாதுகா ஆராதனம் ஆரம்பிக்காத நாட்கள் ஆசிரியர்கள் சேர்ந்து ஒவ்வொரு குருவாரமும் காலையில் குருநாதரின் பாதக்கமரங்களுக்கு பூஜை செய்வார்கள் அவர் பொறுமையுடன் ஒரு மணி நேரம் அமர்ந்து பூஜையை ஏற்றுக்கொண்டு பிரசாதம் அடித்த பின்னர் தாம் ரிக்ஷைக்கு போவார் பள்ளி ஆசிரியர்களிடம் சுவாமிகளுக்கு தனி பிரியம் உண்டு எதிர்கால வாரிசுகளாக இன்றைய சிறுவர்களுக்கு கல்வி போதிக்கும் அவர்களின் பணி மிகவும் முக்கியமானது என்பதை மனதில் கொண்டு அவர்களிடம் அன்பு காட்டுவார் அவர்கள் தத்தம் துறைகளில் மேன்மேலும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று கருணாமூர்த்தியான சுவாமிகள் அவர்களுக்கு அருளினார்கள் அவ்வாறே அவரது முன்னேற்றம் அடைந்தவர்கள் பலர் வித்யா கர்பத்தை தவிர்க்க வேண்டும் வித்தைக்கு அணிகலன் நினையமே என்பதற்காகவே குருநாதரின் திருப்பாதங்களை சரணடைவதற்கே குருவாரந்தோறும் பாத பூஜை செய்ய வாய்ப்பு அளித்தார் போலும் ஆசிரியர்கள் குருவருளால் துர்குணங்களாகிய அசுர சம்பத்தை தவிர்த்து நற்குணங்களாகிய தெய்வீக சம்பத்தை பெற்று மாணாக்கர்களுக்கு வழிகாட்டிகளாக அமைய வேண்டும் அவர்கள் மூலமாக சத்குருநாதனின் உபதேசங்கள் குழந்தைகளுக்கு சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் போலும் அவர்களில் சிலருக்கு சித்தலிங்கம் மடத்து ஆசிரமத்திலேயே தங்குவதற்கு வசதிகள் செய்து கொடுத்தாள் பள்ளி ஆசிரியர்களில் இருவர் சுவாமிகளுக்கு தமிழ் இலக்கியத்தில் பயிற்சி இல்லை சிறப்பதிகாரம் முதலியவை தெரியாது என்று பேசிக்கொண்டே மடத்திற்கு தரிசனத்துக்கு வந்தார்கள் அவர்கள் நமஸ்காரம் செய்து உட்கார்ந்த உடனேயே குருநாதர் சிறப்பதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை அங்கு அமர்ந்திருக்கும் வேறொரு பக்தரிடம் விளக்கி சொல்ல ஆரம்பித்தார் ஆசிரியர்கள் தங்கள் தவறி உணர்ந்தனர் நம் மனதில் தோன்றுகிற எண்ணங்களை அக்ஷணமே அவர் அறிகிறார் என்பதுடன் நடந்ததையும் அடுத்து நடக்க போவதையும் அறிந்து முக்காலத்தை உணர்ந்தவராய் காலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துடனும் சர்வாத்ம பாவத்தில் தான் ஒன்றியிருக்கும் தோற்றத்தை அழித்து அதே சமயத்தில் எல்லாவற்றையும் கடந்து எங்கேயோ சஞ்சரிப்பது அவர் பார்வையில் தெரியும் அந்த காட்சி நம் நெஞ்சை விட்டு அகலாது சித்தலிங்க மடத்தில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சிவன் கோவில் உற்சவம் நடக்கும் பௌர்ணமி அன்று தேர் பக்தர்களின் முயற்சியால் அன்று அன்னதானம் நடக்க ஆரம்பித்தது ஒரு சமயம் விழா நாளன்று சித்ரா பௌர்ணமி தனது குருநாதனின் ஸ்மரண தினம் என்பதை சுவாமிகள் கூறினார் வெங்கடசுப்ரையர் என்பவர் கூட்டுறவு இலாக்காவில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் கீழையூரில் இருந்தார் நல்ல பாண்டித்யம் உள்ளவர் அநேக இடங்களில் இராமாயணம் பாகவதம் முதலிய பிரவச்சனங்கள் நன்றாக செய்து வந்தார் ஒரு வருஷம் சித்ரா பௌர்ணமி விழாவிற்கு சித்தரிங்க மடத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியராகவும் போஸ்ட் மாஸ்டராகவும் பணியாற்றிய வெங்கடரமண என்ற சுவாமிகளின் நெருங்கிய பக்தர் வெங்கடசுப்பையரே சுவாமிகள் அழைத்து வர சொன்னதாக அவரும் திருக்கோவிலூர் வக்கீல் நாராயணாயரும் வந்து சேர்ந்த போது குருநாதர் பள்ளிக்கூடத்தில் நடந்து கொண்டிருந்த அன்னதானத்தை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் அவர்களை கண்டதும் சுவாமிகள் புன் சிரிப்புடன் சித்ரா பௌர்ணமி குருஸ்மரண விழா நடந்து கொண்டிருக்கிறது அதில் கலந்து கொள்ளலாமே என்று அன்புடன் வரவேற்றார் அன்னதானம் முடிந்தது பக்தர்கள் ஆசிரமத்தில் கூடியிருந்த போது சுவாமிகள் வெங்கடசுப்பையரை குரு பக்தி என்பதை பற்றி பேசுமாறு பணித்தார் தாம் உரையாற்றுவதற்கு முன் குருநாதரி சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டால் அந்த விளக்கங்கள் பிரவச்சனம் செய்வதற்கு உதவியா இருக்கும் என்று அந்த பக்தர் விண்ணப்பித்துக் கொண்டார் சுவாமிகள் சரி கேட்கலாமே என்றவுடன் அடக்கத்துடன் வெங்கடசுபையர் பேசலானார் இன்றைய தினத்தை சுவாமிகள் குருஸ்மரண தினம் என்று குறிப்பிட்டீர்கள் சுவாமிகளின் குருநாதர் யார் என்ன பரம்பரை என்பதை அறியலாமா அடிய காஞ்சி காமகோடி பீடத்து ஆச்சாரியாலே குருவாக கொண்டவன் என்னால் ஆனவரே வைதீக சம்பிரதாயத்தையும் சாஸ்திரத்தையும் ஒட்டி ஆச்சாரத்தை அனுஷ்டப்பவன் சுவாமிகள் வைதீக சம்பிரதாயப்படி காஷாயத்தை தரித்திருக்கிறீர்கள் ஆனால் துரியாசிரம சின்னங்களான தண்டமும் கமண்டரமும் காணவில்லையே இதற்கு காரணம் என்னவாய் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறேன் பெரியவாழ் சமிக்க வேண்டும் என்று மிகவும் மரியாதையுடன் மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு மேலும் பேசாமல் இருந்துவிட்டார் நமஸ்காரம் செய்யவில்லை இந்த கேள்விகளை புன்சிரிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த சுவாமிகள் பதில் ஏதும் முறைக்காமல் பக்கத்தில் உள்ள அறைக்குள் சென்று தமது தண்டத்தையும் கமண்டலத்தையும் கொண்டு வந்தார் அவரது மற்றொரு கையில் பத்திரம் ஒன்றும் இருந்தது அதை வெங்கடசுப்பையரிடம் கொடுத்தார் அது சூலூர் வாசிகள் சுமார் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன் சுவாமிகளுக்கு நிலத்தை எழுதி கொடுத்த சாசனம் அதில் ஆதிசங்கரர் ஸ்தாபித்த உத்தராம்நாய மடத்தின் தோடகாச்சாரியா பரம்பரையில் வந்த சிவரத்னகிரி சுவாமிகளின் சிஷ்யர் என்னும் வாசகத்தை கண்டு வெங்கடசுப்பையர் புலாங்கிதம் அடைந்து விட்டார் சுவாமிகள் தண்டத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இந்திரியங்களை வசப்படுத்தி மனதை அந்தர்முகமாக்கி உபாதியும் செவ்வனே அடைவதற்குத்தான் தண்டத்தை உபரதியும் செவ்வனே அடைவதற்குத்தான் தண்டத்தை தரிப்பது என்றும் ஞானத்தையே தண்டமாக கொண்ட பரமஹம்சருக்கு பாகியமான காஷ்ட தண்டம் தண்டு முக்கியமில்லை என்றும் முடக்கினார் வித்வத் சந்யாசத்தை பற்றி ஸ்ரீ வித்யாரண்யர் ஜீவன் முக்தி விவேகம் எனும் சிறந்த நூலில் கூறப்பட்டுள்ள அரிய கருத்து சுவாமிகளின் அருள்மொழிகளை கேட்டதும் வெங்கடசுபரம் சுப்பையர் அவரை சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்தார் அவர் ஆதிசங்கரர் குரு பரம்பரையின் தனி சிறப்பையும் குரு பக்தியினால் தான் ஒருவன் ஆன்மீக சாதனையில் முன்னேற முடியும் என்றும் தனது பிரவச்சனத்தில் நன்கு விளக்கினார் ஒரு மாலை சுமார் ஐந்து மணிக்கு வெங்கடசுப்பையர் சுவாமிகளை தரிசிக்க சித்தலிங்கம் மடம் வந்திருந்தார் இருண்டது மழை வரும் தோன்றியது தரிசனம் முடிந்து வெங்கடசுப்பையர் சுவாமிகளிடம் அடியே நான்கு மைல் தூரத்தில் ஆற்றிற்கு அக்கறையில் உள்ள வீர சோழ புறத்திற்கு பிரவச்சனம் செய்ய செல்ல வேண்டும் மழை வராமல் இருக்க அனுகிரகம் வேண்டும் என்று விண்ணப்பித்தார் குருநாதர் துன்சிரி போடு மழைக்காக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள் அப்போது மழை வராமல் இருக்க நாம் கேட்கலாமா அதற்கு பதிலாக மழையினால் நமக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று ஆசி கூறி உடையளித்தார் சுவாமிகள் என்ன இப்படி சொல்கிறாரே மழை வந்தால் பிரயாணத்திற்கு பாதிப்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டு ஒன்றும் வெங்கடசுபையர் கிளம்பினார் மாட்டு வண்டியில் பயணம் ஆற்றை கடக்கும் போது மழை பெய்ய ஆரம்பித்து ஆனால் அவரது மாட்டு மீது மாத்திரம் மழை படாமலேயே இருந்தது அவர் எந்த இடையூறுமின்றி வீர போய் சேர்ந்தார் இந்த ஆச்சரியமான நிகழ்ச்சி அவரை வேப்பில் ஆழ்த்தியது மேலும் அடிக்கடி சுவாமிகளை தரிசிக்கும் போது சற்சங்கத்தில் அவர் அரிய வேதாந்த கருத்துக்களை மிகவும் தெளிவாக விளக்குவதையும் கேட்டு பூரித்து போன வெங்கடசுபையர் குருநாதரை நிறைஞ்ஞானியாகவும் மகா யோகியாகவும் அறிந்து அவரது பரம பக்தரானார் தப்போவனத்தில் பிரவச்சனம் செய்யும் போது அந்த அற்புதமான நிகழ்ச்சியை நினைவு கூறுவார் தாம் செல்லும் இடங்களிலெல்லாம் குருநாதரை பற்றி பேசி சுற்று வட்டாரங்களில் அவருடைய புகழை பரப்பினார் ஸ்ரீ சத்குரு ஞானானந்த சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்